ஐயா வணக்கம் வணக்கம் சொல்லுங்க காயத்ரி அப்படிங்கறவங்க திருவாரூர்ல இருந்து ஒரு கேள்வி அனுப்பியிருக்காங்க முடி உதிரும் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லுங்களேன் ஐயா அப்படின்னு கேட்டிருக்காங்க சரி அவங்க என்ன வயது என்ன மாதிரியான பொதுவாக கேட்டிருக்காங்க அதான் எப்பவுமே இந்த விஷயத்த வெளிப்படுத்தலாம் உடல் நல குறிப்புகள்லாம் கேட்கும் போது வந்து நான் சொன்னதை வந்து முழுமையா அவங்கனால கடைப்பிடிக்க முடியுமான்னு தெரியலங்க இருந்தாலும் அவங்க வயது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமான தகவல்கள்லாம் வயது அவங்களோட என்ன வேலை ஒவ்வொன்றை பொருத்தும் வந்து இப்ப முடிவுதடுதல் அப்படின்றது வந்து வெறும் உடம்பு வச்சு அல்லது சாதா இந்த மாதிரி அது மட்டும் வச்சது இல்லைங்க அவங்களோட வேலைத்தன்மை அவங்களோட எல்லா உணர்வு நிலைகள் எல்லாத்தையும் வச்சு துக்கு ஒதில்லீங்க தினசரி ஒரு கைப்பிடியாவது கீரைகள் ஏதோ ஒரு கீரை அவங்களுக்கு அவங்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு கீரை எதுவுமே கிடைக்கலனா கடைசியில் கொத்தமல்லி கருவேப்பில் கிடைக்காத ஊரே இல்ல இந்த உலகத்துல துபாய்லயும் கூட கிடைக்குது நம்ம ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் எக்ஸ்போர்ட் பண்றாரு மேட்போரத்துல இருந்து இருந்தாலும் நிறைய செய்யும் அதனால வந்து ஒரு ரெண்டு ரெண்டு இனுக்கு அந்த ஒரு பத்து அல இருபது இலைகள் கருவேப்பிலையும் ரெண்டு மூணு அந்த இது கொத்தமல்லி இல்லை ரெண்டு சின்ன சின்ன ஒரு அஞ்சு ரூபா கொடுத்து வாங்கினோம்னா அது மூணு நாளைக்கு வரும் செலவில்லாம அதை வந்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலே இது வந்து மேம்படுங்க கண்டிப்பா வைட்டமின் ஏ பற்றாக்குறை சொல்லாங்க அத வந்து சத்து நிபுணர்கள்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா வைட்டமின் ஏ பற்றாக்குறை இப்படி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா உண்மையா என்னன்னா கால்சியம் சத்து பற்றாக்குறையினால்தான் அநேகமாக இந்த விஷயம் நடக்குதுங்க அதனால கால்சியம் சத்துக்கள் அதாவது எல்லா கீரை வகையிலயும் சத்துக்கள் நிறைய இருக்குது அது போகவும் நிறைய உணவுகள்ல கால்சியம் சத்து இருக்குது அத வந்து அவங்க அவங்க வந்து அதை சமன்படுத்திக்கணும் அவங்க வந்து கொஞ்சம் கால்சியம் சத்து நெறிஞ்ச உணவுகளை சாப்பிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப எளிதைய தீர்க்க தீர்க்கக்கூடிய பிரச்சனை என்ன தேய்ச்சி குளிக்காம இருக்கிறவங்களுக்கு முடி பாருங்க நினைவு இல்ல இல்ல இந்த ஏபிசிடி வைட்டமின் பத்தி தெரியாம இரும்பு சத்து அந்த சத்து இந்த சத்து இத பத்தி எல்லாம் ஒரு போ ஓரளவுக்கு அந்த பத்தி அறிவில் ஒரு குரூப் இருக்குதுங்க பெரிய அழற்றிக்காம ஒரு எளிமையான வாழ்க்கையோ செஞ்ச குரூப் ஒண்ணு இருக்கு இல்லீங்களா அவங்களுக்கெல்லாம் அருமையா இருக்கும் வளர்ந்து அவங்களுக்கு என்ன போடுறதுக்கு வசதி இல்லாம எண்ணெய் அவங்க அப்படியே பரட்டியா விட்டு இருப்பாங்க அதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கோ முடி பராமரிப்புக்கோ சம்பந்த பிள்ளைன்னு சொல்றீங்க சம்பந்தம் இல்ல இல்ல இல்லவே இல்ல அதுக்கு என்ன அந்த எண்ணெய் தலையில தேய்க்கிற எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தேவைக்கிறாங்கன்னு வைங்க ஒரு பயன்படும இல்லையே உள்ளுக்குள்ள பெரிய அளவுல யூஸ் ஆகாது அது உடம்பு சூடு குறையண்ண நீங்க எண்ணெய் குளிக்கிறீங்க கொஞ்சம் போட்டு ல இது பண்ணி குடிச்சிங்கன்னா உடம்பு நிசியா குளுமையாயிட்டு போகுது மரலத்தமே காலையில நேரத்துல சோத்து தண்ணி குடிக்கலாம் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொல்லி இருக்கோம் ஒரு துளிவும் சீரகத்தை எடுத்து கொஞ்சம் ஊற வச்சு இல்லைன்னா கொஞ்சம் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு கூட வச்சுட்டு அது நாலு குடிக்கலாம் வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ரெண்டு டம்ளர் ஒரு நாளைக்கு குடிக்கலாம் குளிர்ச்சியா இருக்கும் உடல் குளிர்ச்சியா எளிமையான விஷயம் சர்ப்போ சர்ப்போ கிடைச்சதுன்னா சீக்கிரமா அந்த உடலை வந்துருங்க நன்னாரி இது ரெண்டும் வந்து இப்ப நமக்கு எளிமையானதும் ரெண்டாவது மருத்துவ தன்மை உள்ளதும் கூட ரொம்ப நன்றி அழகா முடிவு சொன்னீங்க ரொம்ப நன்றி வணக்கங்க மீண்டும் அடுத்த இயர்க்கை இயலில் சந்திப்போம் நன்றி